திரு தூங்கானை மாடம் சுவாமி திரு சுடக்குநாதர் திருவடி போற்றி தேவி திரு கடந்த நாயகி அம்மை திருவடி போற்றி திருநாவுக்கரசு நாயனாரின் இருபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் இது திருச்சித்தம்பரம் பொன்னார்ந்த திருவடிக்கு என் பொன்னார்ந்த திருவடிக்கு என் விண்ணப்பு எந்த அடுத்து உன்னாகிய போருக்கும் முடிவாகின கண்ணா கத்து உமை பாகம் கொண்டானே சங்கரனி கண்ணா கத்து உமை பாகம் கொண்டானே சங்கரனி நம்ம நாம திருவிrtcம் நலம் சிறக்கப் பாடுதனு நம்ம நாம திருவிrtcம் நலம் சிறக்கப் பாடுதனு நலம் சிறக்கப் பாடுதனு நலம் சிறக்கப் பாடுதனு நலம் சிறக்க பாடுதலும் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உன்று விண்ணப்பம் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் ஒன்று உண்டு விண்ணப்பம் கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற் கொடுந்தே கடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற் கொடுந்தே பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் போட்டி செய்யும் என்ற்கு இச்சையுண்டேல் போற்றி செய்யும் என்னாவி காப்பதற்கு இச்சையுண்டேல் பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம் ஒன்று உண்டு விண்ணப்பம் பெருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என் மேற்பொறி இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலைச் சூலம் என் மேற்பொறி மூவிலைச் என் மேற்பொறி மேவு கொண்டல் துன்னார் கடந்தையுள் தூங்கானே மாடச் சுடற் கடந்த தூங்காலை மாடச் சுடற்கொழு தேடற் ஆவா சிறு தொண்டன் என் நினைந்தான் என்று அரும்பிணி நோய்க்காவாது ஒழியில் கலக்கும் உன்மேற்பழி சிறு தொண்டல் என்ன்தான் என்று அரும்பிணி நோய் காவாது ஒழியில் கலத்தூன் மேற்படி கடந்த உள் புண்ணியனே காவாது ஒழியில் கலத்தூன் காதல் செய்வார் தேவார் காதல் செய்வார் தேவா திருவடி நீர் எண்ணெய்பூசு திருவடி நீர் எண்ணெய் பூசு கடந்தையுள் தூங்கானை மாடத்தியம் புண்ணியனே திருவடி நீர் எண்ணெய் பூசு செந்தாமறையின் பூவார் கடந்தையுள் தூங்கானி மாடத்து எம் புண்ணியனே தூங்கானை மாடத்து எம் புண்ணியனே ஹன நன்ன ந கடவும் திகிரி கடவாது ஒழிய கடவும் திகிரி கடவாது ஒழிய திருவிரல் ஒன்றுமைத்தாய் திருவிரல் ஒன்றுமைத்தாய் பனிமால் வரை போல் இடமும் பொறித்து என்னை என்று கொள்ளாய் இடம பொ என்னை என்று கடந்த மாடத்து எம் தத்துவனே இடமும் பொறித்து என்னை என்று கொள்ளாய் என்னை என்று கொள்ளாய் இது சோலை திங்கள் தடவும் கடந்தையுள் தூங்கானை மாடத்து தத்துவனே எம் தத்துவனே எம் தத்துவனே தத்துவனே எம் தத்துவனே திருத்தூங்கானை மாடத்தில் நிலவுகின்ற ஆடகமேறு சிலையால் அருளால் ஓர் சிவபூதம் ஓர் சிவபூதம் மாடு ஒருவர் அறியாமே திருத்தோளில் சேடு உயர் மூவிலைச் சூளம் சினவிடையில் உடன் சாத்தீசர் திருத்தோலில் சேடு உயர் மூவிலைச் சூளம் சின விடையில் உடன் சாத்த